நற்றினையின் அறிவம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்லேருந்து ஸ்ரீதர் இந்த வாரம் நாம் அஞ்சல் முத்திரையில் தணிக்கை அஞ்சல் முத்திரை அதாவது சென்சர்டு போஸ்டல் மார்க்கிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தபால்களில் தணிக்கை பண்ணுவாங்களான்னா பண்ணுவாங்க அது எப்போ எப்படி எதுக்காக தணிக்கை செய்கிறாங்க அதுக்கு நாம் முதல்ல தணிக்கை அப்படின்னா என்னங்கிறத தணிக்கை அப்படிங்கிறது எப்போ வரும்னா தகவல் பரிமாற்றத்தில் வரும் அதாவது கம்யூனிகேஷன் பண்ணும்போது ஒரு தகவல் ரெண்டு பேருக்கு இடைய நடந்துச்சுன்னா அங்கே தணிக்கை முறையே தேவையில்லை ஏன்னா அந்த தகவல் பரிமாற்றம் வந்து அந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில் மட்டுந்தான் நடக்குங்கிறதுனால தணிக்கை வந்து அந்த சமயத்தில் அவசியம் இல்லை ஆனால் அதே தகவல் ரெண்டு பேர்த்துக்கு மேலே பரிமாற்றம் செய்யப்படுதுன்னா அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து அதை வந்து தணிக்கை செய்ய அவசியமாகுது இதுதான் தணிக்கை இல்லாட்டி சென்சர் அப்படிங்கிறது அடுத்தது ஒரு தகவல் பரிமாற்றம் எப்படிலாம் நடக்குதுன்னா அதுக்கு பல வழிகள் இருக்குது பொதுக்கூட்டங்கள் ரேடியோ டெலிவிஷன் நியூஸ் பேப்பர் அப்புறம் புக்ஸு அட்வர்டைஸ்மெண்ட் இப்படி அதோட நம்ம தபா தபால்கள் கூட ஒரு வித தகவல் பரிமாற்ற வழி இது ஏன் சொல்கிறேன்னா பொதுவாக தபால்கள் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும் அதே மாதிரி ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு கூட போகும் அதனால் தபால்களும் ஒரு தகவல் பரிமாற்ற வழியில் வந்து வருது மக்களிடையே இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு தகவல் பரிமாற்றத்தில் தணிக்கை முறை எதுக்காக கொண்டு வராங்கிறத அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துலேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்டிலேயோ மக்களிடையே சில தகவல்கள் வந்து போய் சேர்ந்தா அது தவறாக புரிஞ்சுக்குவாங்க அதனால் சில அசம்பாவிதங்கள் நடக்கும்னு தெரிஞ்சதுன்னா அப்படிப்பட்ட தகவல்களை வந்து தணிக்கை செய்வாங்க நான் முன்னாடி சொன்ன தகவல் பரிமாற்ற வழிகள் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் தபல்கள் மேலே தணிக்கை முறை எப்ப வரும்னா குறிப்பாக போர்க்காலங்களில் வரும் ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான தகவல்கள் போர்க்காலங்களில் மக்கள்கிட்ட பரவக்கூடாதுங்கிறதுக்காக போரில் ஈடுபட்டிருக்கிற நாடுகள் நடைமுறைப்படுத்துகிற முறை தான் அஞ்சல் தணிக்கை முறை அதாவது சென்சார்டு போஸ்டல் சிஸ்டம் இது அந்த போர் முடியற வரைக்கும் அந்த நாடுகளில் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த தணிக்கை முறையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவாங்க இந்த தணிக்கை அஞ்சல் நடைமுறையில் இருக்கும்போது அந்த நாட்டுக்குள்ளே இருந்து வெளியே போடுற தபால்கள் ஆகட்டும் அதே மாதிரி நாட்டுக்கு உள்ளே வர்ற தபால்கள் எல்லாமே தணிக்கை அஞ்சல் அலுவலகம் மூலமாகவே வெளியே போகும் இல்லாட்டி உள்ளே வரும் அந்த அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரிகள் அந்த தபால்களை வந்து பிரிக்கலாம் படிக்கலாம் அப்புறம் அந்த தபால்களில் ஏதாவது தேவையில்லாத அல்லது நாட்டுக்கு எதிரான தகவல்கள் இருந்தால் அதை அடித்து திருத்துறதுக்கும் அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் வந்து அதிகாரம் கொடுத்துருப்பாங்க அப்படி பிரித்து படித்து திருத்தம் செஞ்சு வெளியே போகிற தபால்கள் ஆகட்டும் இல்லாட்டி உள்ளே வர தபால்கள் ஆகட்டும் இந்த தபால்கள் மேலே ஒரு அஞ்சல் முத்திரையை வந்து பதிவு செய்வாங்க அதுதான் தணிக்கை அஞ்சல் முத்திரை அல்லது சென்சர்டு போஸ்டல் மார்க்கிங் அப்படிங்கிறது சென்சர்டு போஸ்டல் மார்க்கிங்குடைய தபால்கள் அமெரிக்காவோட சிவில் வார் முதலாம் மற்றும் ரெண்டாம் உலக யுத்தங்கள் சமயத்தில் பல உலக உலக நாடுகளில் நடைமுறையில் வந்து இருந்திருக்கு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டுட்டு இருந்தபோது நடந்த உலக யுத்தங்கள் காரணமாக இந்தியாவுக்கு உள்ளே வந்த வெளிநாட்டு தபால்கள் தணிக்கை அஞ்சல் அலுவலகம் மூலமாக மக்கள்கிட்ட கொடுத்தாங்க அப்படிப்பட்ட தபால்களில் இந்த சென்சார்டு போஸ்டல் மார்க்கிங்ஸை வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க மேலும் சில அஞ்சல் முத்திரைகள் பற்றின தகவல்களை நாம் நம்ம அஞ்சல் தலை பயணத்தில் வருவாரும் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்